அகண்டாக அபிவிருத்தி அதிட்டானத்தை குறிக்கும் நான் சச்சிதானந்தன் நித்தியம் போனன் என்ற பாவனை அகண்டவன் போயிரு நான் கர்த்தா போக்தா சங்க பட்டகோசுன்னு சொன்னாலும் பரிசுன புத்தி போயிருந்தேன் அது போக்குறதுக்கு அந்த புத்தி வரணும் அகண்டாக அபிவிருத்தி எவ்வளோ எவ்வளோ தீவிரம் இருக்கோ அவ்வளோ கவள இந்த இதை மறைப்புன்னு போயிருக்கும் சஞ்சீதம் சஞ்சீதா ஆவரணம் போயிருந்தான் அசத்தாபாதகாவணும் அவானாபாதக ஆகணும் சொல்வதுதான் பிரம்மபாவனை பிரம்ம உண்டு என்பதுனால போயிடும் பிரம்மம் இல்லை விளங்கவில்லை இருந்தால் விளங்காதா என்று கேள்வி அதை அவானாபாதகாவணும் அவாளம் பண்ணால் விளக்கமின்மைன்னு அர்த்தம் விளங்கவில்லை எங்க யாபரம் இருக்கும் போகுது அப்படிங்கிறாங்க அப்ப அது எப்போ போகும் அகண்ட லட்சானபுரம் நானும் நிச்சயம் வந்தால் அது போக விளையாட போகாது அதான் நகாரின் அது ஒரு நாள் வந்துடுமா இந்த மாதிரி நேரடிக்கா படிச்சு சாதனம் பண்ணி அந்த மனசுல வாசனை ஏற்றணும் ஏத்தனால தான் போகும் இப்போ வாசனை ஏற்றிருக்கோம் இல்லை நான் கரெக்டாக போகத்த குடும்பத்தை இந்த ஜாதிக்கார இந்த ஊருக்கார ஏற்றிருக்கோம் இல்லை இதெல்லாம் போக்கணும் இல்லை அப்ப அதார அளவுக்கு போகணும் இருட்டு போகணுன்னா வெளிச்சம் காட்டி தான் ஆகணும் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும் அந்த இருட்டி தீவிரமா போகக்கூடிய அளவுக்கு தீவிரமா இருக்கணும் வெளிச்சம் அவர் முழுகத்தி வச்சுட்டோம்னா போயிடுமா யூடியூட்ல அது போகாது அது அந்த இடத்துல இருக்கு அவ்வளவுதான் அவர்கிட்ட இதை காட்டிதா இருக்கு பெரிய விளக்கு நல்ல சொல்லுவார் துலக்க விழா விளக்கேற்றில் தொலைவர்கள் என்று ஒரு அந்த காரங்களில் ஆயிரம் நாள் இருந்தாலும் செந்தீபம் கண்டவுடன் தீர்வது போல் ஒரு விளக்கு விளக்கு என்று மத நாள் வெய்யவர்கள் போயிவிடுமோ துலக்க விழா தலைவர்கள் என்று ஆக இந்த விளக்கு அகண்டாகி பாவனை அகண்டானந்தான் நித்தியம் போறன் தான் மறைப்பு நீக்கும் மறைப்பை நீக்கும் போது அந்த அஞ்ஞானம் அர்த்தம் அஞ்ஞானத்தின் காரியம் தான் ரெண்டு ஆணமாக தோற்ற வெடி தோற்றம் அது நீங்கும் போது அஞ்ஞானம் போயிருக்கும் அஞ்ஞானம் போனவங்க அஞ்ஞானம் தான் சஞ்சீதத்துக்கு இருப்பிடம் மூன்று இருப்படம் செல்ல சொல்லப்படுற சஞ்சிதத்துக்கு இருப்படம் அதன் பிறகு இருப்பிடம் தான் இருப்பிடம் ஆசாமியம் பிரம்மசாதம் ஆன்மாவின் ஒற்றுமையான வித்தியாசம் ஒரு சாமி வரும் வரும் மாறி வரும் இன்னும் புரிய நல்ல செஞ்சு செஞ்சு சேமரிச்சு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகளை தெரிஞ்சு அப்படி நீக்கும் அந்த சஞ்சிதம் போகணும் சஞ்சிதம் போச்சுன்னா விடுபட்டதுன்னு அர்த்தம் அதுக்கு மாதிரி விடுபடுபட்டு ஆத்மாவுக்கு செஞ்சது சம்பந்தமே கிடையாது அது மட்டும் இல்லை ஆபாதி கண்ணாடிய பிரதிம இருக்கும்பத்துக்கும் பிரதிபத்துக்கும் ஒற்றுமை உண்டு பாஷா கண்ணாடிக்கும் பிரதிமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆசிரிய சம்பந்தம் அது இடமாக கொண்டு விளங்குறது அவ்வளவுதான் அது ஆசிரியமானது எப்படி இருந்தாலும் ஆபாசம் உட்டது இல்லை அது மேடு பள்ளமா இருக்கலாம் இருக்கலாம் கலக இருக்கலாம் ஆனாலும் இதை தோற்றலாம் மேடு அந்த பிரதிமையை தோற்றம் கண் இப்படி அழுத்திருக்குமார்களும் தெரியும் நீளமாக தெரியும் அப்போ ஆஹா எனக்கு மூக்கு நீளமா இருக்கு கண் ஆளமா இருக்கு எனது பிரதமர் நினைக்குமேன்னா அது அஞ்சானவங்களுக்கு என்ன செய்யணும் அது பிரதவமானது பிம்பத்தையே நோக்கணும் பிம்பத்துல அப்படி இல்லையே அப்ப எனக்கு இப்படி இருக்க கூடாது அல்லவா இது பண்ணி வந்தது என்ன ஆசிரியம் இடம் இடமா போல் கண்ணாடி போடாரு என் நிச்சயிக்கும் அந்த கண்ணாடியிலேயே நான் மாத்தி அமைக்கணுடைய அதிர்ஷ்டத்தை மாற்ற பிம்பத்தை மாத்த முடியாது அப்பிட்ட நல்ல கண்ணா இருந்தா பிம்பத்தோல ஆசிரியர் ஆபாசம் எப்போதும் விடுபட்டான் அவருடைய பிரதிம்பம் ஆகிய ஆபாசம் விடுபட்டவன் தான் ஏன் பந்தம் வந்தது அந்த அஞ்ஞானத்திலே பிரதிபுக்கிறது அஞ்ஞானத்துடைய காரியம் கர்த்தா போக்குத்தன்மை மறைப்புத்தன்மை எல்லாம் வெறிப்படுது அப்போ நான் பந்தப்பட்டவன் பிரம்மம் இருந்தா வளர்க்கும் இருக்கிறது இல்லை அப்புறம் ஏமாறு துக்கப்படுது அந்நிய பேரும் எடுக்குது கையினார் அறையுள்ளும் பந்து போல கலனார் அறைவுள்ளும் கணக்கில்லாத மெயிலே பிறந்த அழு அப்படி பந்தியர் போட்டு அங்கிருந்து தட்டுவாங்க பிரம்மதேவன் சீட்டி பண்ணுவார் வந்து கொண்டு போறார் அப்புறம் அவரை தடுத்துறாரு அடிக்கட்டா இருக்காங்க விளையாட்டுக்குள்ள இதும் போது என்ன ஆகுதுனா கூடத்தன் முத்தன் அது எப்ப ஊடுபட்டு அப்ப நமக்கு அந்த நிலைதானத்துக்கு வருமானும் கோஷமாவை வேற நாம் இருந்தோம் ஞானம் வரது நாம் அப்படிதான் இருந்தோம் சித்தி தொழிலாளும் பானமலா காலத்தும் பஞ்சகோஷம் பயண சஞ்சித கர்மம் தமிழ் குறித்து பாணமதாம் நாம் அப்ப விளங்காத காலத்தும் விளங்கிய காலத்தும் நான் ஒரே மாதிரிதான் இருந்தோம் நிச்சயம் பண்ணும் போது இது வந்து கோளாறு அஞ்ஞானம் அஞ்ஞான காரியம் அந்த கருத்து காரியம் தான் போது தமை குறித்து பானமதாம் நாம் கருத்த ஆகாதாலும் நான் எப்படி கருத்தாக முடியும் அஷ்டானம் கருத்தா இல்ல அப்ப நாம் கருத்தா இல்லதான் அதனால கர்மங்கள் அடங்கிருக்கு ஒரு கோடி ஜென்மங்களுக்கு யாரா இருக்கா சஞ்சயத்துல அதனால தான் இந்த ஜென்மத்தில நாம் செல்வந்தெல்லாம் இருந்தாலும் அல்லது சன்னியாசம் இருந்தாலும் இது எப்பயும் அடிஜன்மக்கு தொடரும் சொல்ல முடியாது அடுத்த சஞ்சயில எப்படி இருக்கு யாரு கண்டாங்க அப்போ அபியாசிகளுக்கு ரெண்டு ஜென்ம உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கேன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து அந்த மூச்சத்து மோட்சி அடைஞ்சதுனால விடுவலுக்கு அந்த ஞானம் அடையறதுக்கு ஏதுவான பரப்பு உண்டாக்குறார் வேறு கீழ்பரப்பு உண்டாறதில்லை கீழ்பரப்பு ஜனபர்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் அந்த மூச்சத்தன்மை இருந்தும் கூட அவருக்கு மானல் ஆசைப்பட்டார் அவரு மான் மேல ஆசைப்பட்டு மானாவே பிறந்தார் பண்ணும் மான தியானம் பண்ண என்ன பிறக்கணும் சரி இருக்கட்டும் அது மானா பறக்கிறதுன்னு சொன்னா மான் மேல ஆசை வைக்காம இருக்கணும்னா இருக்கலாம் பிரார்த்தம் சூண்டுதுனாலும் கூட இது சூண்டுது இது வேண்டாம் விட்டுற முன்னாடி அது மானா பிறக்க வேண்டாம் மனுஷனா பிறகு மீண்டும் தொடரலாம் மான்ஜன் வராது மூன்று ஜென்மம் இருந்தாலும் மான்ஜன் கட்டாயம் மானு ஜென்ம எடுத்து அப்பறம் சிந்திக்கிறார் ஆஹா மகனா எடுத்துக்கிறாங்களா மானா பிறந்தோம் எந்த விளையாடும் யாரும் யாருமே நினைக்கிறான் அந்த விளையா அந்த பானை அதை அடையுமான் பகவான் கேது சொல்றான் அதனால என்ன செய்யணும் அர்ஜுனா சிந்தன அண்ணில இருக்க மாநில வரலாமா உடம்பாசுப்பட்ட உடம்புதான் மானாசுப்பட்ட மானதான் உடம்பாசப்பட்டாலும் இல்ல அடிச்சு உடம்பே கிடைக்கும் மானிஜன் வராது வெளிப்புல ஆசைக்கூடாது அப்ப இருந்தால்தான் அந்த அகண்டாக இருக்கு தினப்படும் தினப்பட்ட செஞ்சது நாசம் பண்ணணும் முத்தனாகலாம் இப்போ முத்தம்தான் இந்த நிச்சயம் வரணும் எப்போ முத்தனா இருக்கு நாம் ஏன் இது இடைக்காலத்தையும் பிடிச்சுக்கிட்டோம் அஞ்சா அழுத்தா பிடிச்சோம் அது விட்டுருவோம் விட வேண்டியதானே அந்த ஒரு நிச்சயம் வரணும் அதனாலதான் வருணம் கோஷமக்கு வேறாம் நாம் இருந்தோம் என்பது சித்தித்தலாலும் பானவளா காலத்தும் பஞ்சகோஷம் பண்ணின சஞ்சித கர்மன் தமை குறித்து பானவதாம் நாம் விளக்கூடியுமா நாம் கருத்து ஆகாதாலும் கருத்தாக முடியுமா இல்லை பழைய சஞ்சித்த மரு நாம் முத்த நாமே சஞ்சித்தன் எத்தனையோ போட்டும் அது தத்துவ ஞானத்தி ஒரே பஞ்சு பொதி மழ மாதிரி குஞ்சு இருக்கட்டும் காஞ்சி இருந்தாலும் ஒரு தீக்குச்சி அது போல பஞ்சனை உழுத்தி போல் பழஞ்சனெல்லாம் ஞானம் தலை சுட்டி வெள்ளி ஆக்கம் நமக்கு இன்று கோசம் ிருப்பதால இன்றுாலேம் அர்த்த நாடி உளம் தனித் தினமும் உதித்து அதன் பின்பும் உண்டது அதன் பிறகு கனமும் செய்யும் நவையுறும் ஐங்கோஷங்கள் நமக்கு வேறாய் குற்றங்களே செய்யக்கூடிய கண்மங்கள் இருக்கின்றன இருக்கு ஏனெனிலாம் எந்த குற்றமும் இல்லை தினமும் இருப்பதாலே எப்போதும் இருக்கிறோம் இன்று முதல் ஆகாமியங்களாக ஆகாமின்னா வாரவன் அர்த்தம் புண்ணியபாவங்களுடைய சேர்க்கை ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும் ஒரு கர்ம பந்தம் நமக்கு இல்லை குற்றம் புரிஞ்ச பஞ்சகோஷங்கள் அகர்த்தா தன்மை சம்பாதிக்கிறோம் அகர்த்தா வென்றே நாடி கருதியில் நிச்சயித்து உழந்தெனில் அந்த கடனத்தின் கண்ணே தினமும் நன்பாகி நாள்தூரம் அபியசித்து விருப்பம் கொண்டு அபியசிக்க வேண்டும் ஆத்மா ஒட்டு ஒட்டு வந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா பிரிச்சு பார்க்க தெரியதில்லை நான் பெரியவன் அவரை தான் செய்யுது பெருசு எது ஆத்மா தான் அது பெரிய திறமை இங்க சரீரத்தை வைத்து பேசுறோம் சரீரம் பரிச்சனமா இருந்தும் கூட நான் பெரியவன்னு பேசுறோம் துக்கிங்கிறோம் துக்கத்திறமை அந்த கணக்கு திறம இருந்தாலும் கூட ஆத்மா சோடி மாதிரி தான் அதை எடுத்து பாக்குறோம் அன்னியான வித்தியாசம் நான் கர்மம் செய்கிறேன் அதே போல கர்த்தா கர்த்தா கர்மத்தினாலே நான் அனுபவிக்கிறவன் ஆத்மா கர்த்தா இல்லை கிடையாது அப்படி இருக்கும் போது நான் கர்த்தா பக்தன் சம்பாதிக்கிறோம் ஆத்மா அகழ் சந்தப இருக்கு ஒரு அஞ்சடி ஆறு அடி இருக்கும் எத்தனை இந்த ஊருக்காரன் ஜாதிக்காரன் இதனாச்சு ஆத்மாவுடைய அகலத்தன்மை பரிசீலத்துல பாக்குறோம் அதன் பிறகு கொஞ்சம் நிலம் வாங்கணும் சொத்து சேர்க்கணும் பத்து பத்தாது அப்படியே வாங்கிட்டே இருக்கணும் நிறைய வேணும் பகுத்துக்கு வீட்டுல சொந்தமான கூட சேர்த்துக்கு வேண்டியது நான் வளர்த்துவேன் சம்பாதிச்சுக்கலாம் என்று ஆத்மாவுடைய பக்கத்துக்கு வீடு நமக்கு விலைக்கு வருது அது வாங்கிப்போமே இன்னும் கொஞ்சம் விரிவு பண்றான் ஞாபகம் இருக்கு புறத்தே இருக்கு காரணம் நான் வியாபகம் பாவனை விரிவு செய்யுது எவ்வளோ சொத்து இருக்கு இது பத்து வேணும் இன்னும் செய்யும் சேர்த்து சேர்த்துடைய தன்மையை அனாத்மாவில ஏற்றி அதான் விட்டு போச்சு வித்தியாசம் இனி பிரிச்சு பார்க்கணும் அதான் சொல்றது நீ ஆகாமியம் இல்லாதவன் அதனால அகர்தா என்று அகர்த்தா என்று நாடி உழந்தனில் தினமும் நன்புவாயே நிச்சயம் அப்ப உனக்கு ஆகாவி பற்றாத வருகின்ற சுகதுக்கத்தை ராக வெறுப்புடன் புசிக்கும் இனம் இல்லை மன்னியமாயிருப்பதாலே பிராவு சுக துக்கம் அவை புசிக்கின்றோ நாய் பிராரபடியும் பேசுகின்றனவே லட்சண பதிமூறாவது பாட்டு அது வரைக்கும் சச்சிதானந்தத்தை விளக்கினார் கர்மங்களை விளக்கினார் அப்புறம் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் அந்த கிரமத்தை கொண்டு போறார் மாயை மாயா காரியங்கள் எல்லாம் அனந்தங்கோடிய பலனாம் அடைந்து இவையெல்லாம் செயல்படுகின்றன என்பது கருத்து எத்தனை விதமான பலனம் அடைந்தாலும் கூட அதிஷ்டானம் எந்த விதம் மாறுகள் அடைகிறதில்லை என்கிறது தான் வேதாந்தன் ஒரு வசு இருக்கு அந்த வசு தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயும் அதிஷ்டானமாயும் இருந்து கொண்டு செயல்படுவதற்கு காரணமாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறார் அத்வைதம் இதுதான் ரெண்டல்ல வைஷானம் ஒன்று தான் மற்றபடிக்கு ஆரோகம் வெறும் தோற்றம் தான் உழவா நடக்குதுன்னு சொன்னா அந்த பிரம்ம சன்னிதான விசேஷத்தினால பரணாமடை யோகி தேவி அசைவுத்தன்மை காந்தியினால் இரும்பு சேட்டிக்கிற மாதிரி அந்த சேட்டையை ஒழுங்குபடுத்தி அது வகைப்படுத்துறது அந்த சம்பந்தம் என்று சொல்ல ஈஸ்வரனுடைய வேலை அதான் இஷ்டம் சேர்ந்திருக்க ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதிமுகத்துக்கு அவர் ஆற்றல் இருக்க அது எப்படி வந்தது அது பிரமத்தி நாற்றல் தான் அது பிரமத்தி நாற்றல் மாயா சம்பந்தம் இல்லாசி மதுரை அடங்கி இருக்க சம்பந்தம் ஏற்படும் போது அது சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய பிரதிமருக்கு எவ்வளவு பிரம்மத்தின் ஆற்றலுக்கு அவ்வளவு சச்சிதானந்த நித்தியம் போரணம் என்பது இது சுருக்கமான இலக்கணம் எல்லாம் பெருக்கமான விளக்கங்கள் போயிட்டே இருக்கு அதுதான் திரும்பி திரும்பி சொல்றதுதான் எந்த பிரபத்துல பார்த்தாலும் அந்த பிரமமானது மா மாயா காரியங்களை ஆட்டி படைக்கூடிய சாமர் சொல்லு அப்படிப்பட்ட ஆட்டி படைக்கிறது எது அப்படின்னு சொன்னே அந்த ஆத்மாடன் குடசினி சிந்தனை பண்ணாக்கா ஒத்து போவான் சுருதி பிரிமாணம் உண்டு யுக்திக்கு பொருந்தது அனுபவத்திலும் பார்க்கலாம் அனுபவத்தில் சுழித்து விழுந்த எந்த சச்சியானந்த வடிவமோ அதே ஜாக்கிரதை அவசரம் இருக்கு அதுதான் இந்த உலகம் பூரா விளக்குது அதே போல ஒடுக்கம் பெறுது காரணமா இருக்கிறது அந்த ஆதாரமா அந்த அறிவு அத்தகைய அந்த அதிஷான எல்லா வித ஆற்றலும் பதிவே அகர்த்தா இருக்க முடியுது கர்த்தாவா இருக்க முடியுது சாட்சியா இருக்க முடியுது சாட்சியமா இருக்கு அதுவே சாட்சியமா இருக்கு அஞ்ஞான காலத்தில் சாட்சியமா இருக்கு ஞான காலத்து சாட்சியா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த ஒன்றுக்கே பொருந்தும் என்பதுதான் லட்சணும் திருமதி தான் அதனால்தான் ஒன்றே ஒன்று தான் இரண்டாவது சங்கோசி சாசையன் மனம் விரும்பும் போது இவனும் மனம் சுருங்கும் போது சுழித்தீர சுருங்கும் போகுது அது மனமானது சங்கோசிகாசு என்ன மாயின் அம்சம் ஒரு பகுதி ஒரு தொழில் அதுக்கு அந்த குணம் பூரா உண்டு திருசி பரிசு தவிர மாய்க்கு எல்லா குணங்களும் அந்த அத்தனை உண்டு அதனாலதான் ஜீவன் ஆட்ட போடுறது பெரியவஞ்ச போற அப்புறம் அடங்கி போகுது செல்ல செல்லாது அந்த ஈஸ்வரனுடைய அம்சம் ஜீவனுக்கு உண்டு ஜீவன் எப்படி பஞ்சகருத்தியும் அப்படி இந்த ஈஸ்வரன் பஞ்ச கருத்தியம் அப்படி ஜீவனும் பஞ்சகருத்தின் செய்யலாம் அவனுக்கும் உண்டு ஆனா சுதந்திரம் கிடையாது கர்மத்துக்கு கட்டிப்பட்டு இருக்கணும் அவருக்கு கர்மத்துக்கு கட்டிப்பட்டு கர்மவாதியை தான் ஈஸ்வரன் அது ஈஸ்வருடைய அங்கங்கள் தான் உறுப்புகள் தான் காரிபிரமங்கள் எல்லாம் கை கால் முக்கு மாதிரி அதுதான் மதவாதிகள் எங்க சாமி பறிச்சு உங்க சாமி செய் மதவாதிகள் அவங்க கொள்கை அப்படி அப்படிங்கிறான் ஆகவே அஜய் தளக்கத்தினால ஒரு பிரம்மம் மயில் சம்மந்தம் ஏற்படும் போது ஆற்றல் கூட வெளிப்படுது சம்மந்த இல்லா செல்ல அடங்கி போடுது ஆற்றல் சம்பந்தத்தின் மூலமா சம்பந்தம்னா பிரதிபான் அர்த்தம் பிரதிபத்தின் மூலமாக வெளிப்படுது அது கூடசன் அளவுக்கு மனம் வளைபட்டு இருக்கு கூடசன் மனம் எந்த அளவுக்கு வலைபட செய்தோ அது கூட பேரு அந்த கூடசனுடைய சன்னிதான விஷயத்தினால மனஞ்சேட்டிக்குது மனஞ்சேட்டி செயல்படுது அதில் சம்பந்தப்பட்ட ஜீவன் தான் செயல்படுறான் என்ன வித்தியாசம் தெரியுது மல்ல ஜலம் போல சொன்னார் போல சுழச்சலமாய் பிரதிபிக்கும் சொன்ன கஷ்டப்படத்தில் மல்ல ஜலம் போல பிரதிநிபிக்கிறான் அதனால இவனுக்கு கலக்கம் தெரியுது உண்மை சிறப்பம் மறைபடுதுனால எனக்கு தான் பந்தமோச்சத்துக்கு மண்ணு சொல்றதுதான் போளங்குது போயிட்டவனா விளங்குது எல்லாம் விளங்குது அப்ப ஈஸ்வரனுக்குள்ள அந்த விளக்கம் இவனுக்கு ஏற்படுது நான் சொல்லக்கூடிய பொருள் ஒன்று இருந்தாலும் சொல்றதுக்கு சொல்ல முடியுமா எனது இப்போது பொருள் ஒருத்தர் கர்த்தா அகங்காரம் மமகாரம் எவ்வளவு பாருங்க இந்த மைன் சாமர்த்தியம் விசாரம் பண்றதுனால நான் என்கிறதும் கோடசம்பரம் ஒன்னே தான் எனதுங்கிற பதார்த்தம் இல்ல இல்ல காலஜலமா இருக்காங்க எனது பதார்த்தம் இல்லை ஆனா ரெண்டு பேரும் நான் இணந்து விட்டுட்டாங்க ஆனா ஒற்றுமை அப்படின்னு சொல்றது அது நான் அந்த அடிப்படையில் மத்தப்படிக்கு அன்றத்தால் ஈஸ்வரனுக்குள்ளே அதிகாரம் வேலை ஜீவனுக்குள்ளே அதிகாரம் வேலை அடிப்படையில் ஒண்ணுதான் கூடஸ்தை சைதன்யம்னா அறிவுன்னு அர்த்தம் சேதன சம்பந்தம் சைதன்யம் சேதனம் அறிவு அறிவோடு கூடியதுன்னு அர்த்தம் சம்பந்தம் கூட கூட அறிவுடிமா இருக்கும் அர்த்தம் கூட இடமும் அது அறிவு அறிவு குணம் இல்லை அறிவே வடிவம் ஆஹ் வச்சுக்கிறதா எத்தனை வச்சுக்கலாம் எல்லா பக்கம் குறியஸ் பேர் தான் கூட சைதன்யம் வச்சுக்கலாம் பாட்டு பிராரதத்தை பற்றி சொல்ற பிராரத்த கர்மமதால் பெருமளவும் பிராரத்தம் இதுவரைக்கும் இருக்கும் அதுவரைக்கும் சரீரம் இயக்கம் பெறும் அப்புறம் நாசம் அடைஞ்சிடும் அதுவரைக்கும் வருகின்ற சுகதுக்கெய் பிராரத்தம் சுண்ணிய பாவங்களை செயல்படுத்தும் அதனாலே சுகதுக்கங்கள் கொடுக்கும் ங்கோஷங்களுக்கும் ஐங்கோஷங்களுக்கும் அந்த சுகதுக்கங்களை சுகத்துக்கிள் வந்தா பெரியமும் துக்கம் வந்தா வெறுப்பும் இப்படி அனுபவிக்கிறது ஐங்கோஷங்கள் மூலமாக தான் ஜீவன் அனுபவிக்கிறான் ஈனம் குற்றம் இல்லாத இழிவு இல்லாத அந்நியமா இருப்பதாலே ஆத்மா இருக்கு சுக துக்கம் சுகமும் துக்கமும் அவை புஷிக்கின்றனாய் மேவாமையானும் ஆனால் ஆத்மா புஷிக்கின்ற தன்மை கிடையாது அறிவாம் எமக்கு அறிவே வடிவத்தை வேண்டாதபடியாலும் அவள் சச்சாந்தபுரமாக எனக்கு பிராரத பிராரதத்துக்கு கட்டுப்படாத அதிஷ்டானமா இருக்கும் போது பிராரத கற்பிதமா இருக்கும் எனக்கு ஒருவாய் பிரார்த்தம் அங்கீகாரம் பண்ணாதான் அங்கீகாரம் பண்ணும் பிரார்த்தம் பண்ணாலும் அபோக்தா தன்மை சித்திக்கிறதுனால நான் அபோக்தா பிரார்த்தம் இல்லை நான் அபோக்தா இருக்கிறேன் அபோக்தாவுக்கு விளக்கம் இந்த பாட்டிலே இந்த அளவுக்கு செல்லி முடிக்கிறார் அதனால நான் கர்த்தாவும் சிலர் பண மதாதியாய் நில் வியாதி ாலும்ரோபம் காமலோபம்னிவினு காரிய தனுவா தனுவா குறுதலாலும் ஒரு நியாயமில்ல நிருபா ஆகின்றன மிக தவறில் நிருபத்திரவனே நிருபத்திரவன் உபதிரவன் உபத்ரவன் அர்த்தம் நெருபிரவன் உபத்ரவன் கஷ்டம்தான் ரொம்ப உபத்ரமா இருக்காப்பான்னு சொல்றேன் இல்ல கஷ்டம் காய்ச்சி குடி வந்துருச்சு உபத்ர பட வேலை இருக்கு அப்படிங்கிறது வழக்கில் உள்ள உண்டு இது என்ன கலந்து கொண்டும் ஆத்மாவுக்கு உபத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி முதலோட சேரம் எடுத்துக்கிட்டார் நனி மிகுதியாக வாத பித்த சில பணம் இந்த தர்ம திரம் மோஷம் சனாயி அத்திமச்சோன்னு சொல்ல ஆறு தாதுக்களாலே அதாவது ஆறு பொருள்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட ஆறு பொருட்கள்லயும் சமப்படுத்துறது மூன்று பாதத்தில் சிலம் அதாவது உஷ்ணம் பாதம் காற்று சில சேதலம் மூணும் சமமா இருந்தா ஆரோக்கியம் சமயம் அனாரோக்கியம் அதான் வியாதிகளுக்கு காரணமே அதான் டாக்டர்கள்லாம் நாடி பார்க்கறது மூணு நாடிகள் தான் பத்தி பார்ப்பாங்க அது சில பணம் அப்புறம் சளி பிடிச்சிட்டா உறிஞ்சிக்கிறது சில பேர்கள் அந்த மதிரிச்சு போட்டா அது நலியும்பாங்க சூடு உடம்புல சூடு அதிகமா போயிடும் மிடி சோம்பல் இழதாலும் இதெல்லாம் தோளை செய்யறதுக்கு தான் உடைய நோய்கள் எல்லாம் துவச்சு கிடையாது கிடையாது இது இது விசாரம் சுரி சொல்லுது யுக்தி அனுபவத்துக்கும் பாத்துக்கணும் சூழசரிக்க உள்ள வியாதிகள் மா மயக்கம் பெரிய மயக்கம் வளர்ச்சி குரோதம் பெருப்பு காமம் ஆசை லோபம் சுருங்கியமனம் அப்புறம் லஜ்ஜை வெக்கம் இது வந்து மனதின் காரியம் ஒரு ஊமை சார் செவ் இதெல்லாம் காரியம் இதெல்லாம் உள்ள காரியங்கள் தான் சேர்த்துக்கணும் முதலானதுனால முதலான ஜூரம் இதெல்லாம் வியாதி ஜூரமே சூக்க தனிவனு கன்றி மூலத்தனிவனுக்கு இல்லாததாலுமே இது சூட்ச சேர்த்துக்குத்தான் உண்டாக ராஜ தேசம் காமக்குலோதங்கள் மூலதான தூள சூச்சி சேர்ந்து காரிசேர காரிய தனுவாக்கும் காக்கு சுரமும் ரெண்டுக்கும் வரக்கூடிய துரங்கள் இருக்கு அதாவது வாட விதத்தில் நூலானதாச்சாரம் தூளை சேர்த்துக்கும் அப்படி இந்த காம குரவாதிகள் குருடுமே என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் விவகாரங்கள் ரெண்டும் சேர்ந்து மூலதனவுக்கு உருவனாலும் இந்த துறவம் மூலதனவுக்கு இருக்க இது வந்து பொருந்தது அது எப்படி பொருந்தது அப்படின்னு சொன்னா வாசனை அதிகமாக பொருந்தது வேற ஒன்றும் நேரடிய ஒன்றும் பொருந்தது இல்லை வாசனை சேர்ந்ததுனாலதான் ஜனியாததாலும் மூன்று சரீரங்கள்ல இருக்கின்ற சுரங்கள் இருக்கின்றனவே அன்னிமா இருக்கா ஜீவன் பரம அவனுக்கே கிடையாது அதேபடி கொதிக்கிற தண்ணியில பிரதி சூரிய பிரதிம்தோட்டுறது தோட்டுவதால அது பிரதிம கொதிக்கிறது இல்லை தண்ணி தான் கொதிக்குது கொதிப்பு சூழிய ஒழிய பிரதிமையா அப்படி போல இந்த மூன்று துரங்களும் இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு தோற்ற மாத்திரமாக சம்பந்தம் சம்பந்தத்துக்கு கிடையவே கிடையாது ஜீவனுக்கே ஜெனியாதனாலும் இல்லாதனால அறிவாம் நமக்கு அறிவடி மாறிக்கின்ற ஆத்மாவுக்கு வர நியாயம் இல்லாத தன்மையால் நமக்கு பிரசங்க எங்க இருக்கு சாதாரணமா ஆடி காத்துல அம்மியா பஞ்சா பறக்குதான் அப்புறம் கொலைகள் பறக்கணும் சொல்லுமா அப்படி போல இது இவனுக்கே இல்லை அப்படி இவனுக்கு எங்க அதிஷ்டனுக்கு எங்க வரப்போகுது அதனால உபாதி கிடையாது மிக தவறில் சிறிது கூட தவறு இல்லாத நோயே கிடையாது வந்து மேடு பண்ண இருக்கு அது மேடு பண்ணாடி மேடு பண்ண உடைய பிரதி இருக்கும பள்ளே தண்ணீர் கலங்க ஆடகு பிரதிபிது அடிக்குதான் இருக்கணும் இருக்கணும் கிடையாது ஆனால் ஜீவனுக்கே இல்ல அப்புறம் அதிஷ்டான பிரம்மத்துக்கு பிரதிபத்தில மேடு பள்ளம் கண்ணாடி இருக்க சூல்றது பிம்பத்துக்கு எல்லாருக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஞானம்னா தத்துவம் இதனால நீர் உபந்திரம் கிடையாதுங்க பிறப்பிறப்பு காரணம் ஜீவனுக்கு அபிமானம் தான் அபிமானம் கிடையாது முதலாளிகிட்ட ஒருத்தர் குமர் வச்சுக்கோங்க சம்பளம் வாங்கறதுனால அவட்டும் கட்டுப்படுதான் இருக்கணும் நீங்க யாரை விட்டு நீங்கிட்டீங்க அப்புறம் கட்டுப்பாடு இருக்கிறது சொல்லுவாங்களா அது முதலாளி கிட்ட சம்பந்தம் கிடையாது அப்புறம் அப்ப என்ன செய்யறது அந்த அய்மானம் தான் சம்பளம் இங்க சம்பளம் வாங்குறது சரி அந்த அய்மானம் விட்டாக ஜீவன் முத்தன் பாரு இப்போது அய்மானம் இல்லாதான் அய்மான வந்து ஒரு கற்பிதம் தான் அது கூட காணா போவேன் கிடைக்கும் இல்லை காணா போச்சுன்னு நினைச்சிட்டா கிடைச்சாங்க நினைக்கிறான் அவளவுதான் பத்தாம் மகன் அப்படித்தான் பத்தாம் மகன் அவனே எங்களா அமுக்கா ஆத்துக்கு அடிச்சுட்டு போகவே இல்லை தன்னை விட்டுட்டு கனா குழந்தை ஆளுகிறான் அதேதான் ஜீவன் செய்யறான் செய்யும் ஆத்மா எங்க நிறைந்திருக்க அது எந்த உபதிரவம் இருக்கு அபிமானத்தினால மூணு சேர்த்து வரக்கூடிய உபதிரவங்களே எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து சொல்றதுனால அவனுக்கு அபிமானம் இருக்கு பிறகு இருக்கு புண்ணியமானி எல்லாம் தான் இருக்கும் பிறப்பிறப்பு சோழ சேர்த்து தானே பிறப்பிறப்பு ஆத்மாவுக்கு என்ன அது பிறகு இறங்குறதில்ல அந்த ஞானம் வந்தா பிறப்பு இல்லை அது எப்படமா வருதோ அப்போ அந்த மனமானது சஞ்சர்த்தி விடுபடுது சஞ்சர்த்தி விடுபடும் போது போகுது சமாதின் சமாதி கூட வெளிவந்த பிறகு அதுல பழைய ஆக்கிரகம் இருக்கிறது இல்லை வருத்த விதை போல ஆயிடுது வருத்த விதைக்கு முனைக்கும் தன்மை இல்லை பிசுக்கும் தன்மைதான் உண்டு அப்படி போல ஜீவன் முத்தனைய மனமானது அந்த சுரூபத்தில் ஒடுங்கி சமாதியிலிருந்து வெளிவரும் போது வறுக்கப்பட்டு விடுது வருத்த பரார்த்தம் அது பெரிய உண்டாக்குறது இல்லை அய்மானவெல்லாம் சேர்த்து போகுது சாட்சி இருக்கு அதே பிறப்பில்ல காரணம் அது வரைக்கும் அய்மானங்கள் பரப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இறக்கிறது இறக்கிறது இல்லை நீங்கி மிக செல்லும் தகைமையுறமய மாதியானதம் பஞ்ச கோோஷங்களால் மாவாக திகழ்தல் உரும கயலாய் தோன்றி வேறாய் நின்று புறம்பே இறந்து நீங்களாலே இயல் விழகாயிருக்கின்ற நாமே நித்தம் இனமிலா நிருலேபன் எனவே உள்வாயின் அப்படின்னா ஒட்டாதன் அர்த்தம் பற்றாதவன் ஒட்டாதவன் அர்த்தம் ஒரு தூங்கினவன் கையில் தங்கும் பதார்த்தம் நீங்கி அதாவது சொல்ல தூங்குறவன் கையில பதார்த்து தூங்கினா கூட தூக்க வரிசையா தானா விட்டுருவாது ஏன் விடுதுன்னு சொன்னா இந்த மனமானது ஜாக்கிராவசி உச்சி உள்ளங்கால் வரைக்கும் வியாபகமா இருந்து செயல்படுது அதனால மன செயல் பூர்ணமா இருக்கிறத எல்லா இந்திரும் செயல்படுகின்றன தூங்கும் போது உள்முகமாகி மனம் போயிடும் போகும்போது இந்திர கூட்டிட்டுதான் போக முடிய சும்மா போறது இல்லை ஞானே இந்திரன் கருவியெல்லாம் கூட்டிட்டு குழந்தைகள் போத விவே தகைமை உரல் அதாவது அப்படி போல அப்படி தகுதி எப்படி இருக்கு அப்படி உரல் அண்ணா போலன்னு அர்த்தம் போல புறைய ஒப்பிரும் ஓம திருவேன் சுத்தம் வரும் உரல் அப்படின்னா போலன்னு அர்த்தம் அதாவது தயமுரல் அப்படி போல அன்னமய மாதிரியான தகும் பஞ்சகோஷங்கள் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய பஞ்சகோஷங்கள் ஆன்மாவாக நீங்களாலே இறந்தும் ஒடுங்கி நீங்கள் அர்த்தம் ஒடி போகுது ஒடுது நீங்களே நாமே எதனோடும் ஒட்டுதல் இல்லாதவன் என்பதை தெரிந்து கொள்வாய் நான் அது அந்த கையில பிடிச்ச பதார்த்தமானது எப்படி போகுது கை பிடித நாம் தோளத்துல கைப்பிடிச்சு இந்த கை பிடிக்கிறது அதாவது மன விருத்தி வேணும் அந்த விருத்தியை போய் பானிந்திரியத்து செயல்படுது செயல்படும் போது பிராண இயக்கம் வேணும் இல்லாம செய்யும் பிராண இயக்கம் வேணும் தோணு சேரும் வேணும் கை வேணும் இல்ல கை வேணும் இவ்வளவு இருந்தா தான் போகும்போது எப்படி தோடு சேரம் விட்டுட்டு ஜீவன் போறதுனால அந்த ஜீவன் போகும்போது மனசும் போகுது இந்திரியர்களும் போகுது அப்படியே விட்டுருவோம் தெரியாது அதனாலதான் உக்காத தூங்குறாங்க கேளு உள்ளதுதான் இருப்பமாவுன் உண்டு விளக்கிறான் தானவாயுறன்னை தானாகும்படியும் அவற்றின் வேறாய் ஞான உருவாகுணம் நமக்கு ஏராய் வேண்டும் எனும் கோம் அகம் எனவே ஒருவாயி லட்சணாவில பதினாலாவது பாட்டு என்ற பாட்டுல நிர்லேவன் சொல்லி முடிச்சார் அதற்கு முதல்ல நிருபத்ரவன் சம்பந்த பஞ்சகோஷம் தன்னை பஞ்சகோஷத்தை தனக்கு புறம்பா இருக்கின்ற பஞ்சகோஷங்கள் அண்ணமையா பிராணமையா மனோமயா விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய பஞ்சகோஷங்கள் தானாகும்படி அது தானாகவே ஆயிரணும் அதாவது ஜமாயிருக்கின்ற அது சேதனமாகும் என்று அவற்றின் வேறாய் ஞான உருவாகும் நமக்கு வேறாய் அதற்கு அந்நியமாக அறிய உரிமாரிக்க நம்மை அதற்கு வேறாய் என்ன அதாவது நாம் சேதம் அது ஜடம் ஜடமான வஸ்து சேதனமாகட்டும் சேதனமான நாம் ஜடமாகட்டும் கோரிக்கை கோரிக்கை இப்படி ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டு பொருந்திருக்கும்படியாக வேண்டும் என விரும்பி செய்தாலும் கூட ஈனாளால் ஆகாத படியினால் படினாலும் இது இகழ்ச்சிக்கு விஷயம் இது நடக்க போற விஷயம் அல்ல இருக்கின்ற வித்திய அபரோச்ச நமக்கு எப்போதும் தானாகவே இருக்கின்ற ஆத்மாவாகிய தனக்கு இருக்காலும் எதிர்காலமாக முக்காலங்களும் அவசியர்களும் ஊன ஒரு கோஷ தொட அட்டதாலும் இழிவு பொருந்திய ஐந்த பஞ்ச கோஷ தொடங்கு கொஞ்சம் கூட கிடையாது நமக்கு இல்லாதனால ஒப்பில் சமானம் இல்லாத நிச்சம்பந்தன் சம்பந்தமற்றவன் அர்த்தம் அகம் என்னை ஒரு கோரிக்கை உலகத்தில தவம் செய்வதற்கு அப்படிப்பட்ட தவங்க சொல்லுங்க சேதனம் ஜடமோ பஞ்சகோசங்கள் ஆத்மாவோடைய சேதத்தில பஞ்சகோச போகட்டும் பஞ்சகோசல ஜடம் அது ஆத்மாவுக்கு வரட்டும் இல்ல தவம் பண்ண நடக்காதான் அர்த்தம் அது மாற சரணத்தையும் மாறாது சம்பந்தம் கிடையாது என்று அவளோட ஜடமாக இருமறையா சொல்லுமாடணா சொல்ல மாதிரி சரணம் ஆகாது அது மாறனா ஜடமா அது ஆகவே நீ யாரும் தவம் பண்ணா பண்ணிக்கோங்க அந்த கோரிக்கை நிறைய அடிப்பட்ட தவம் என்ன ஒன்று இருக்கு நாம்தான் உண்மை நாம கிடையாது பிரம்மஸ்வர ஒரு போதும் கிடையாது அதனால நாம் எப்படி சம்மந்தம் ஆக முடியும் ஆக முடியாது அப்படி ஒரு நிச்சயம் பண்ணணும் இதுல தான் நிச்சயம் பண்றதுதான் வேதாந்தம் போல மற்ற உலக விஷயங்கள் கூட புறப்பொருள்கள்லாம் மாறுதல் காட்டலாம் இது அகத்து தான் மாறுதல் பொருள்ல மாறுதல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் புறத்தே மாறுதல காண்டுறோம் பணக்காராவான் ஏழை ஆறாம் நூலாளியா இருக்கேன் ஆரோக்கியமான இருக்கேன் படிப்பாடி இருக்கான் படிப்பு இல்லாமல் இருக்கான் புறத்தையே பார்க்கலாம் ஆனா இங்கே பார்க்க முடியாது அகத்தே ஒரு ஏறிதான் அது அறிவடியும் தான் அப்படியேதான் இருக்கும் மாறவே மாறாது மாறாது ஒன்றை மாறுவோம் நினைக்கிறது அஞ்ஞானம் என்று மாத்தியை நான் ஞானியும் நிச்சயம் பண்ணிட்டேன் அது மனசினுடைய காரியம் தான் வெளியில காரியம் இல்லை சத்யஞானம் வந்த பிறகு அவன் குண்டா இருக்கிறவன் ஒல்லியானாலும் ஆகலாம் அது உடம்பு கொடுத்து நான் கருப்பா இருக்கிற உடம்பு சிவப்பாக வந்தவர் சிவப்பு கருப்பாக எடை கூட கூடலாம் குறையலாம் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுதான் இருக்கு மூணு கண்ணு வந்து நமக்கு வந்துடாது அவ்வளவுதான் ரெண்டு மூணு நாலு வந்து இருக்கு ஞானம் வந்தாலும் அது மித்தை என்றும் துக்கம் என்றும் மாற்றி சுகம் என்றும் மாற்றி மாற்ற உள்ளது வெளியில மாற்றி அமைக்கலாம் வீடு மாற்றலாம் உடையை மாத்தலாம் மருந்து மாத்தலாம் இதை மாற்ற முடியாது உள்ளத்து விஷயம் அதனால வெளியில யாருக்கும் தெரியாது ஆனாலும் சில அடையாளங்கள் கொண்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வழிய மத்தவங்களுக்கு தெரியாது அது கூட வேகம் எதாவது தெரியும் சச்சவசால்தான் கண்டுபிடிப்பாட்டும் கண்டுபிடிக்க முடியாது நாலாம் ஞானியை பாட மக்கள் அதனால தான் அவங்க நாலாம் உடையவனும் ஞானிய ஒத்துக்கிறதே இல்லை நம்ம போறதான் இருக்கிறேன் சித்துக்கள் காரணம் அவனே பெரிய ஞானி என்றும் சித்து கொடுத்தது என்றும் சொல்ல ரெண்டும் சித்து இருந்தாங்க அஞ்ஞானி தான் இருப்பான் சித்து மட்டும் இருந்தால் ஞானம் மட்டும் இருந்தா சித்தாலும் ஞானி தான் ஒரு நிலை இருக்கு அந்த நிலை இது நடக்காது அந்த இயல்பு அப்படியே தான் இருக்கும் அதை இயல்புத்தி அவரோட்சம் சுபாசித்தமா இருக்கின்ற அவரோட்சம் மாறாது மற்றது விகாரமானால் உண்மை விகாரம் தோற்றுகள் போல பகுதி தோற்றி அவை அழிவதற்கு மூலமாகும் என்பதை விளக்கிறார் அதுக்கு விளக்கம் ஆற்று கொலன் அடைகளே கூடம் கொள்ளது வந்தது கொல்லம்பட்டை அது பொற்கொள்ளன் அல்லது இரும்பு கொல்லன் ரெண்டு பேரும் கொள்ளல் தான் அடியில் பீடம் வச்சிருப்பாங்க இரும்பு பீடம் பெயர் அதுக்கு ஆற்றுக்கோள் விவகாரங்கள் செய்யக்கூடிய குழல் கொல்ல கொல்லன் பொற்கன் அல்லது இரும்பு கொள்ளனா இருந்தாலும் சரி அடைகல்லே ஆதாரமாக இருக்கின்ற கல்லே கோடம் என்று பெயர் மற்ற அது என்ன பண்ணுவது அதிகாரம் ஆனாலும் அது விவகாரம் மாதிரி அடைறதில்லை அயதிகாரம் தோன்றுதல் போல் தோன்றுதல் போல் இரும்பு அதில் பட்ட இரும்பு இருக்கு அது மாதிரி அடையுது தகுடு வைப்பான் ஒரு அடி அடிச்சாக்க அது தூண்டாக்கோகம் ஆணி பண்ணலாம் நெட்டு பண்ணலாம் என்ன பண்ணுவோம் அப்போ அந்த அயமானது விரும்பானது விகாரம் அடையது இல்ல இதுவதில் பிரம்மசுரூபத்தில் ஈசன் அதாவது பிரதிபித்த ஈசன் துய்தகம் அதில் நானாயமா காணக்கூடிய ஜகங்கள் ஜீவர் அதுல எழுபது பரப்பி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவர்களும் உதித்து தோன்றி மரணமடைகிறது தோற்றி அவை அழிவதற்கு தோற்றி இருந்து அழிவதற்கு மூலமாக இருக்கு மூலம்னா ஆதாரமாக வருத்தபட்சம் ஒன்று பாதாரமாக இருக்கிறது அப்படி வருத்தமாகி சுயம் சித்தா இருக்கின்ற நாம் சித்துத்தன்மை சுயமாகவே இருக்க முடியும் இருக்கின்ற நாம் ஆத்மாவிய நாம் அவற்றில் சாற்றும் பற்று அற்று வரலாலும் சொல்லான் என்ற பற்றுக்கள் சீர்ந்து கூட கிடையாது எப்படி அந்த பீடத்தில இரும்பு வச்சு அடிச்சு இரும்பு பலவிதமா மாறுதல் அடைந்தாலும் கூட ஆதாரமாக இருக்கு இரும்பு ஆமா பீடம் மாறுதல் இல்லையோ அப்படி போல நம்மிடத்திலே பிரமசுரமாக நம்மிடத்திலே பிரபஞ்சம் ஈஸ்வரன் ஜெகத் ஜவுஜி முப்பத்தி தத்துவங்களும் தோற்றில் நின்று அழிந்தாலும் அவதாரமா இருக்கிற பிரமசெல்வம் அழிவதில்லை அழியாத காரணத்தினாலே மிகவும் நாமே முழுமையாக யானே அதிஷ்டானமாகிய பிரமசெல்வமே சார் பொருந்திய அகர்தாவாகிய கோடத்தன் ஆகும் எப்படி அகர்த்தா தான் அகர்த்தாவிய கோடசன் கோடசன் சொல்றது காரணம் என்ன விகாரங்களுக்கு ஆதாரமா இருக்கும் அது விகாரம் அடையிறது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சங்களுக்கு ஆதாரமா இருக்குன்றது ஒரு வஸ்து அந்த வஸ்து தான் நாவர பிரபஞ்சம் எந்த விகாரம் அடைஞ்சாலும் விகாரம் அடையறதில்லை ஏன் விகாரம் அடையதில்லை தன் தன்மை கிடாம வேற்று சொல்ல மாட்டது தன்னை சார்ந்த பொருளை கெடுக்குது பிரம்மத்தை சொல்லும் போது ஜீவனவர் சொல்லும் போது கூட தன் பெயர் அது எப்படி அங்கே ஆதாரமாகிய பீடத்தில் இரும்பு வச்சு அடிக்கிற இடங்கள் மாறிங்களா அப்படி போல ஓடசேன்னு சொல்லக்கூடிய அதிஷ்டானி வரும் அந்த பரணமடையாது பரணாமடைந்து பிரகாசத்தன்மையினாலதான் வாரம் பண்றது மோதி மோதி வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விருத்திகளாக பரணமடைஞ்சாலும் கூட அந்த அதிஷ்டானம் சிறிது கூட மாதிரி அடைகிறது இல்லை தன் தன்மை கடுவதே இல்லை தேற்றுச் சோர்வமாக தோற்றம் அதனாலே கூட சன் பேர் ஆகவே எண்ணக்கூட்டங்கள் ஆகிய இவைகள் எவ்வளவுதான் அந்த ஆதாரம் வாங்கிய வசதி மோதி தினசரி வந்துகிட்டே இருந்தாலும் கூட அது எந்த விதமான மாறு அடையதில்லை அதனால அது கூட சன்னி பெயர் என்று சொல்லுவாங்க கூடம் என்றால் ரகசியம் அர்த்தம் உண்டு ரகசியம் என்பது கூட கூடம் பேர் கூட அர்த்த ஜீபிக் போட்டிருக்காங்க ரகசியம் அர்த்தமாக அர்த்தம் அது போல இங்க அஞ்ஞானிகளுக்கு ரகசியமாகும் அபியாசிகளுக்கு கொஞ்சம் ரகசியம் தெரிஞ்ச மாதிரியும் ஞானிகளுக்கு விளக்கமா இருக்கிறது ரகசியம் கூடம் என்றால் அரை என்று சொல்லப்படும் வீடு இல்லை அந்த இரண்டாவது கூட மூணாவது கூட கோயில் மண்டலத்தில் கூடம் தான் சொல்லுவாங்க மூணு கூட நாலு கூட பேர் வைப்பாங்க கூடம்னு ஒரு அறைக்கு கூடம்னு பேர் இங்கே பஞ்சகோஷங்களுக்கு நான் சூழப்பட்ட ஒரு அறை இதெல்லாம் ஒரு அறைய வச்சுக்கிட்டோம்னா அது இடையிலே இருக்கின்ற வலைப்பட்ட சாதனமான இருக்கிறது கோடசன் பேர் கோடசன் என்று சொல்ல இப்படியும் அர்த்தம் பண்றது உள்ளு கூடம் என்றால் ஒரு அறை அரை என்ன பஞ்ச கோஷங்கள் தான் அல்லது அந்த கண்ணு வச்சுட்டாலும் சரி அந்த கண்ணு கூடம் என்றால் அது இருக்கிறது பேர் அதனாலே வளைபெட்ட சாதனம் கோடசன் அதே போல இங்க ஒரு கோடம் என்ன சொல்றோம் கூடம்னா ஒரு அறை அறை போல் இருப்பது புருஷனுக்கு கோடசன் பேர் அதனால அதுக்கு அறையில அறை மாறுபடலாம் அந்த கோடசன் மாறமாட்டான் அதே இங்கே இது மனம் ஆகிய அறை மாறலாம் அது இருக்கின்ற வலைபட்ட சாதனம் மாறுவதில்லை இப்படி ஒரு அர்த்தம் பண்றது உண்டு கோடசரன் சொன்னால் இப்படி சில வியாக்கியான பண்றது உண்டு தோன்றான் தூல சூக்கேகம் ஜீவனே வேறு பெயர் பெற்று ஊழமில் தன் புறம்பாகி தோன்றலாலும் ஆத்மான பற்றி விளக்கிற இடம் ஆத்மானந்தம் என்று சொன்னா பச்சைக்கோசு விசாரணை செய்யும் போது தள்ளிக்கிட்டே பலம் எஞ்சி இருக்கு ஏதோ அது ஆத்மான்னு பெயர் அத்தகைய ஆத்மாவை கண்டுபிடிச்ச பிறகு மனம் ஒழுங்குனாக அந்த சமத்து வரக்கூடிய ஆனந்தக்கு ஆத்மானம் பெயர் நான் என்னும் என்று மானத்துக்கு இடமதாக நவிர்கின்ற மானவன் அய்மானம் நான் என்று சொல்லக்கூடிய அய்மானத்துக்கு இடமா இருக்கிறது எது அது ஆன்மான் ஆன்மாவாய் தோன்றான் என்ற எப்போதுமே நான் நான் என்று விவகாரம் பண்றோம் அந்த நான் நான் என்று விவகாரம் பண்றது உண்மையில ஆத்மா கூறியதுதான் ஆனாலும் அந்த தத்துவஜானம் இல்லாத காரணத்தினால நாம் என்ன பண்றோம் முதல்ல மனைவி ஆத்மா அப்புறம் புத்ராத்மா அப்புறம் தேகாத்மா அப்புறம் பிராணாத்மா அப்புறம் கர்த்தாத்மா அப்புறம் அய்டாத்மா இப்படி கொண்டு போறோம் ஆக நம்முடைய உண்மை சுவர்பத்தை அறிவதில்லை அறிந்த போதுதான் ஆத்மாவுடைய உண்மை நிலை அதனால இனமுறும் புத்திராதி ஆய் சொல்றத சேர்த்துக்கணும் தூள இரு தேகம் தூள வேகத்தையும் நான் சொல்றோம் ம்ளந்தா நானும்ண்டு சூச்சம் நான் படுத்தேன் நிலைத்தேன் கட்டையே கருப்பு பிராமணன் சத்தியம் சொல்றதில்ல எதிலு சொல்றோம் அப்ப என்ன படிச்சுக்கோசாதவன் கோஷம் என்ன பசிக்குது பசிக்கல அபண வாயு பலம் இல்லை பலம் இருக்கு அது ஆணவாய் என்ன வாய்க்கல் அப்படி இல்லை அப்புறம் நான் போனேன் வந்தேன் பேசினேன் மலைதலம் கழித்தேன் கொடுத்த விஷயம் தெரியாதான் அப்புறம் நான் சிந்தித்தேன் நான் நிச்சயித்தேன் நான் சிந்தித்தேன் அப்புறம் அபிமானித்தேன் அந்த கண்தர்மும் சூச்சி இருந்தான் கண்டேன் கேட்டேன் தொட்டேன் போதித்தன் இதெல்லாம் தெரிய இருந்தான் பண்ணிட்டு இருக்காம இல்லையா சரி இருக்காங்க இப்ப நடைமுறையில இந்த மாதிரி விவரம் பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் போறேன் பாடம் தான் ஞாபகத்து இல்லாதனால தானே வளருதே மறந்ததுனால தானே வந்து ஆத்மா மறக்கலாம் இந்த வாம்பாருமா மறந்தது இருனமில் தன் புறம்பாகி என்ன செய்யணும் வேறுபர் பெற்று இது சரீரம் இது இந்திரியங்கள் இது பிராணாதிகள் இது கரிமேந்திரங்கள் பிரிக்கிறோம் எனதன்னா அன்னியா போச்சு ஒரு தந்தினா சொல்றோம் தோன்றலும் உறும் இவைகளுக்கு அப்பாலாய் இப்படி பொருந்திருக்கின்றவர்களுக்கு எல்லாம் வேறாய் நிறுவிகார ஞான கன தானும் எக்கும் எப்படி இருக்கு நெருவிகாரம் விகாரம் கிடையாது இது மாற மாற மாறதில்லை ஞானமே வடிமா இருக்கும் பிரம்மதாம் தானாம் தானும் அது பிரம்மஸ்வரம் ஆகிய தான் வேறாய் நன்னாதாளம் அதுக்கு அண்ணிமா நாம் இல்லை அதனால் நாம் ஆத்மாவாகும்